வணக்கம் பதிமூணு ஏப்ரல் 2021 இருபத்தி ஒன்று நற்றினியின் பொதிர்வு குவியலுக்காக நானுங்கள் அணு நேற்றைய கேள்விக்கான பதில்கள் இதோ ஒன்று வாக்காளர் அடையாள அட்டையினை வழங்குவது இந்திய தேர்தல் ஆணையம் இரண்டு ஆசியாவிலேயே முதலாக நாய்களுக்கென்று பிரத்யேகமாக செயல்படும் இரத்த வங்கியை தொடங்கிய மருத்துவமனை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரி மூன்று சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான நீதிமன்றம் முதன் முதலில் இந்திய அரசால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இனி இன்றுக்கான கேள்விகள் இதோ ஒன்று தொலைத்தொடர்பு துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மலைச்சிகரமான கேட்டு மலைச்சிகரத்தை குளிர்காலத்தில் மலையேற்றம் மேற்கொண்டு வெற்றி பெற்றவர்கள் யார் மூன்று இந்தியாவில் ஜன் ஔஷதி திவஸ் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது இதற்கான பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்